சச்சிதானந்த விஷோத்பதித்தாபயா வய நுமயமதிதேவா விமய யைஷ்டோ மதனேவா கிருணித நோபலிமசூன்யமிமம் குருத்வம் மேலும் துருமிழ யோகியானவர் உபதேசம் பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்தில் ஆதிதேவஹா சதகிருத்தம் அக்கிரமம் விஞ்ஞாய ஆதிதேவஹாங்கிறது அந்த ஆதிதேவனாகிய மகாவிஷ்ணுனுடைய அவதாரமாகிய நரநாராயண ரிஷியானவர் சக்கரகிருத்தம் சக்கரகாங்கிறது இந்திரனுக்கு ஒரு பேர் சக்கரனால் செய்யப்பட்ட இந்திரனால் செய்யப்பட்ட அக்கிரமம் இந்த தபஸை கலைக்கிறதுக்குன்னு அவன் பண்ணின வேலை பெண்களையெல்லாம் ஏவி இவருடைய தபை கலைக்கிறதுக்காக அவனுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக அவன் பண்ணின இந்த முறையற்ற செயலை விஜாய நன்கு அறிந்து பிரகசிய கதவிஸ்மயா பிரகசிய ரொம்ப அழகா புன்னகிச்சாருங்கிறார் பிரகசிய பிரகர்ஷேண ஹசனம் புன் சிரிப்பு சிரித்தார் அப்புறம் கத விஸ்மய அவருக்கு இது ஒன்றும் ஆச்சரியமாக இல்லை அவருக்கு ஆச்சரியமாக இல்லாமல் என்ன சொன்னார் பிராக பிரகர்ஷேண பேசத் தொடங்கினார் பேசினார் யாருக்கிட்டேன்னா ஏஜமானான் பிராக ஏஜமானான்னா நடுங்கி கொண்டிருக்கின்ற அந்த ஸ்திரீகளை மன்மதன் மன்மதனோட வந்திருக்கிற அந்த ஸ்திரீகள்லாம் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் இவரை மயக்க முடியலை ஆகவே நடுங்கி கொண்டிருக்கின்ற சவிச்சுடுவாரோ பயந்து நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய பார்த்து போ மதன போ ஓ மன்மதனே ஓ வாயுவே வசந்த கால காற்று வாயுவே தேவஸ்திரீகளே மாபைஷ்ட மூணாவது வரையில் இருக்கு பாருங்கள் மாபைஷ்ட போ மதன மாருத தேவபத்வஹா போ மதன ஹே மாருத ஹே தேவபத்வஹா மாபைஷ்ட பயப்படாதீர்கள் நகாபலிம் கிருண் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த அதிதி சத்காரம் பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நாங்கள் பூஜை பண்ணுறோம் மரியாதை பண்ணுறோம் நாங்கள் கொடுக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் பழம் புஷ்பம் இதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுற நகாபலிம் கிருண் எங்களுடைய பூஜையை பலின்னா இந்த இடத்துல பூஜைன்னு அர்த்தம் எங்களுடைய அதிதி பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள் இமம் அசூன்யம் குருத்வம் இந்த ஸ்தலத்தை பூர்ணமானதாக ஒரு சந்தோஷகரமான உள்ளதாக நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கக்கூடிய தேவகணங்களெல்லாம் என்ன பண்ணணும் இமம் இமம்னா இமம் ஆசிரமம் இந்த ஆசிரமத்தை அசூன்யம் குருத்வம் சூன்யம் இல்லாமல் அதாவது நல்ல ஒரு தெய்வீக சக்தி நிறைந்ததாக இதை செய்யுங்கள் அப்படின்னு அவர்களிடத்தில் வேண்டிக் கொண்டார் கேட்டுக்கொண்டார் அதனால் அதுக்கெல்லாம் மயங்களே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோடு அர்த்தம் விக்ஞாய சக்கரகிருத்த மக்கிரமமாதி பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்